அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற் உலகு துறந்தார்க்கும் துவாதவர்க்கும் இறந்தார்க்கும் இல்வாழ்வான் என்பான் துணை துறந்தவர்களுக்கும் துறவு வாழ்க்கை மேற்கொள்ளாத எளியவர்களுக்கும் தன்னை சார்ந்திருந்து இறந்து போனவர்களுக்கும் தன்னுடைய முன்னோர்களுக்கும் செய்ய வேண்டியவற்றை இருக்கும் பொழுதும் இறந்த பிறகும் யார் செய்கிறானோ அவனே இல்வாழ்க்கையை நடத்துகின்றவன் குடும்ப வாழ்க்கையை முறையாக அற நடத்துகின்றவன் என்று சொல்லப்படுவான் என்பதுதான் இந்த குரட்பாவின் பொருள் இதை நாம் பல கருத்துக்களை எல்லாம் சிந்திக்கிறோம் அந்த காலத்தில் கிராம வாழ்க்கை விவசாயம் சார்ந்த வாழ்க்கை இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த ஒரு இண்டஸ்ட்ரியலைசேஷனுங்கிறாங்க இல்லையா தொழிற்சாலைகள் பலவிதமான விஷயங்கள் இப்போ வாழ்க்கையினுடைய அதாவது வாழ்வாதாரம் பொருளாதாரத்துக்காக எதெல்லாமோ சார்ந்திருக்கும் ஏன்னா மனிதனுக்கும் விவசாயத்துக்கும் தான் அக்ரிகல்ச்சருக்கும் தான் ரொம்ப சம்பந்தம் இருந்தது அப்போ அதுதான் மெயினான ஒரு தொழில் அதை தவிர வியாபாரங்கள்லாம் இருந்திருக்கிறது பார்க்குறோம் நம்முடைய நூல்கள் எல்லாம் பார்க்குறோம் கிராம வாழ்க்கையில் மக்கள் எல்லோரையும் அரவணைத்து வாழ்ந்து வந்தனர் எத்தனையோ பிரிவுகள்லாம் இருந்தாலும் சமூகத்தை பாதுகாக்கிறதுக்காக இருந்தாலும் அன்பினால அற வாழ்க்கையினால ஆண்டவனிடத்தில் இருக்கிற பக்தியினால கட்டுப்பாடோட வாழ்ந்திருக்கிறார்கள் என்பது நமது இலக்கியங்களிலிருந்து நமக்கு தெரிகிறது பணங்காச காட்டிலும் மனிதர்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார்கள் இறந்தவர்கள் அனாதை பிரேதங்களுக்கு சம்ஸ்காரம் செய்வது மிக முக்கியமான கடமையாக நினைத்திருக்கிறார்கள் பெற்றோரை கண்காணாது எங்காவது அனுப்பிவிட்டு கணவன் மனைவி இருவரும் இன்பமாக இருக்கலாம் என்ற சிந்தனை இந்த பாரத குடும்ப பண்பாட்டிலே கிடையாது இல்லறத்தில் நுழைகின்ற போதே பொறுப்புகள் கடமைகள் ஆகியவற்றுக்குத்தான் முக்கியத்துவம் நன்கு தரப்படுகிறது அதனால் தான் இந்த தேசமே ஒருத்தருக்கொருத்தர் தியாகம் பண்ணி வாழ்கிறது விட்டு கொடுத்து வாழ்கிறது தியாக பூமியாக இந்த தேசம் சொல்லப்படுகிறது தியாகத்தில் மகிழற நாடு ஒரு ஒருத்தரும் சாக்ரிஃபைஸ் பண்ணுறதுல சந்தோஷப்படுறது ஃபேமிலிக்காக தன்னையே நிம்மதியாக வச்சுக்கணும்னா எத்தனையோ தியாகங்களை ஆசைகளை எல்லாம் தியாகம் பண்ணணும் இந்த பண்பாடு சிறிது சிறிதாக சீர்குலைந்து எப்போ பார்த்தாலும் புல ஏதோ கம்ஃபர்ட்ஸு வசதிகள் இருக்கணும் என்ஜாய்மெண்ட் என்டர்டெயின்மெண்ட் கம்ஃபர்ட்ஸ் அண்ட் என்டர்டெயின்மெண்ட் அதுக்காக வேண்டி மாடு மாதிரி உழைக்கிறது ஆனால் கம்ஃபர்ட்ஸையும் அனுபவிக்க முடியறதில்ல என்டர்டெயின்மெண்ட்டுக்கும் டைம் கொடுக்க முடியாத அளவுக்கு இந்த காலத்தில் வெறும் அர்த்தத்துக்கே அதிகமாக நேரத்தை செலவழிக்கிறார்கள் அர்த்தம்னா பொருளீட்டு புல இன்பத்துக்கூட மனசு முடியல எல்லாமே மெக்கானிக்கலாகிடுச்சு எப்போ பார்த்தாலும் இந்த இந்த மாதிரி சாதனங்களோடய இருந்து இருந்து ஒரு மென்மை தெய்வீகம் அன்புங்கிறது குறைகிறது என்பது அனுபவத்திலே நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் கணவன் என்பவன் மனைவி குழந்தைகளுக்காக தியாகம் செய்வான் மனைவி தனது கணவன் குழந்தைகளுக்காக தியாகம் செய்வாள் குழந்தைகள் பெற்றோருக்காக தியாகம் செய்வார்கள் இப்போ சமீபத்தில் ஒரு திட்டம் பேசுகிற போது தெரிஞ்சுது அவருக்கே வயசு அறுபத்தஞ்சு ஆகிறது மனைவிக்கும் அறுபது ஆகிறது ஆனால் அவ அந்த வீட்டில் இருக்கிற கணவனுடைய அப்பா அம்மாவுக்கு தொண்ணூறு தொண்ணூத்தஞ்சு வயசாகிறது பொறுப்பாக பார்த்துக்கிறாங்க இவங்களுக்கு அறுபது அறுபத்தஞ்சி வயசாக இருக்குது நடுத்தர குடும்பம்தான் பெரிய பணக்கார குடும்பம் ஒன்றும் கிடையாது இவங்களுடைய குழந்தைங்கள்லாம் கொஞ்சம் ஒன்று நியூசிலாந்தில் இருக்குது இன்னொன்று வந்து கலிஃபோர்னியாவில் இருக்குங்கிறாங்க ஒரு ஏதோ ஒரு கூட யாரும் வர முடியாது ஆனால் இவர்கள் அவங்கள பொறுப்பாக பார்க்குறதுக்கு அவங்க க சொல்கிற காரணம் நம்மளுடைய கடமை பொறுப்பு அப்பா அம்மா நம்மளை பெத்து ஆளாக்கி வளர்த்திருக்காங்க அதற்காக வேண்டி நாம் அவங்களெல்லாம் நாங்கள் பார்த்துக்கிறோம் அப்புறம் உங்கள் குழந்தைகள்லாம் உங்களை பார்த்துப்பாங்களான்னா அது எங்களுக்கு தெரியாது அதை பற்றி கவலைப்படுறதும் இல்லை இவர்களை பார்த்துக்கிற புண்ணியம் எங்களை காப்பாத்துங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு அந்த நம்பிக்கை தான் நம்முடைய தேசத்தோட ஜீவன் ஆகையினால என்னுடைய தாய் தந்தைக்கு தொண்ணூறு தொண்ணூத்தஞ்சு வயசானாலும் மனைவியும் நானும் அன்பாவே பார்த்துக்கிறோம் எங்களுக்கும் சிரமமாக இருந்தால் கூட நாங்கள் ஆளெல்லாம் போட்டு பார்க்குற அளவுக்கு எங்களுக்கு வசதியும் கிடையாது நாங்கள் அன்பா பார்த்துக்கிறோம் அப்படிங்கிறார் அதனாலயே இவர்களுக்கு தெம்பு அவங்க ரெண்டு பேரையும் பாத்துக்கிறது கடவுளை பாத்துக்கிற மாதிரி பார்வதி பரமேஸ்வரனை பார்த்துக்கிற மாதிரி இருக்குங்கிறாங்க இந்த ஒரு ஆட்டிடியூடு உலகத்துல இதெல்லாம் பணத்தால சம்பாதிக்க முடியாது இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும் விட்டுக் கெட்டு போனதில்லை கெட்டு போனவர்கள் விட்டு கொடுத்ததில்லை நம்ம பார்க்கிறோம் இல்லையா மனு மூணாவது அத்தியாயத்துல எழுபத்தி ஸ்லோகத்துல சொல்லப்பட்டிருக்கிறது இல்லறத்தாரை சார்ந்துதான் மூன்று வகை வாழ்க்கை முறையினர் அறிவும் உணவும் பெறுகின்றார்கள் எனவே வாழ்க்கை முறையில் முதன்மை வகிப்பது இல்லறமே இல்லறம் அல்லது நல்லறமன்று என்று அவை பிராட்டி சொன்னதையும் நாம் ஞாபகத்தில் வைத்துக்கொள்ள வேண்டும் எஸ்மாத் திரையோப்பாசிரமிணா ஞானேன அன்னேனச்ச அன்வகம் கிரகஸ்தேனவ தாரியந்தே தஸ்மாத் ஜேஷ்டாசிரமோ கிரி என்று இந்த மனு மனு தர்ம சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருப்பதை நினைவு கூறலாம் இந்த அளவிலே இந்த குரட்பாவினுடைய பொருளை நிறைவு செய்கிறோம் மூன்றாவது குரட்பாவை பிறகு பார்க்க திருவள்ளுவருடைய திருவருளை வேண்டுவோம் துறந்தார்க்கும் துவாதவர்க்கும் இறந்தார்க்கும் இல்வாழ்வான் என்பான் துணை அனைவருக்கும் மனமார்ந்த நல் வாழ்க வள்ளுவம் வளர்க மனிதநேயம்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 வார்க வள்ளுவம் வளர்க மனிதநேயம்